நற்றினை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நற்றினையின் அறிவோம் அஞ்சல் தொலைக்காக மங்களூர்லேருந்து ஸ்ரீதர் நேரம் தவறாமல் நாம் சில குறிப்பிட்ட இடங்களுக்கு போகணும் இல்லைங்களா ஸ்கூலு காலேஜு ஆஃபீஸு ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் இப்படி பல இடங்களுக்கு இப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் நேரம் தவறி போனோம்னா என்ன ஆகுது ஸ்கூலுக்கு இல்லாட்டி காலேஜுக்கு நேரம் தவறி போனோம்னா ஆப்சண்ட்டு ஆஃபீஸுக்கு இந்த மாறி இருக்கிற காலகட்டத்தில் மாசத்தில் ரெண்டு முறை நேரம் தவறி போனோம்னா அறநாள் சம்பளம் கட்டு அதே போல் ட்ரெயினுக்கு நேரம் தவறி போனோம்னா நம்ம ரிசர்வேஷன் பண்ணின டிக்கெட்லேருந்து குறிப்பிட்ட தொகையை பிடிச்சுக்கிட்டு மிச்சத்தை தானே கொடுப்பாங்க இல்லையா ஸோ நேரத்துக்கு ஒரு இடத்துக்கு போயே ஆகணும் அதே போல் நேரம் தவறி அதுக்கான பெனால்ட்டியும் நம்ம கொடுக்கணும் சரி இதைய நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க அஞ்சல் தலைக்கும் நேரம் தவறாமைக்கும் கூட நிறைய சம்மந்தம் இருக்குங்க அது எப்படிங்கிறதத்தான் நாம் இந்த வாரம் அறிவோம் அஞ்சல் தலையில் தெரிஞ்சுக்க போகிறோம் சாதாரணமாக நாம் தபால் எழுதி போஸ்ட் பண்ணுறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது முதலாவது முறை வந்து நாம் தபால் எழுதி அதில் அஞ்சல் தலையை நாமளே ஒட்டி தபால் பெட்டியில் போடுவோம் அந்த தபால் பெட்டியில் ஒரு டைம் குறிப்பிட்ருப்பாங்க அந்த குறிப்பிட்ட டைமில் போஸ்ட்மேன் வந்து அந்த தபால்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் போஸ்ட் ஆஃபீஸ் சீல் வச்சு அனுப்பிடுவாங்க இது வந்து முதலாவது முறை ரெண்டாவது முறை வந்து நாம் தபால் எழுதி எடுத்துக்கிட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு நேர்லேயே போய் அங்கே நம்மளோட தபாலுக்கு வந்து எவ்வளவு மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டணும்ட்டு கேட்டு அந்த மதிப்பு அஞ்சல் தலையை வந்து அந்த தபாலில் ஒட்டி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அவங்க அதுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வச்சு அனுப்பிடுவாங்க இந்த ரெண்டாவது முறையில் தான் நம்ம நேரம் தவறாமல் வந்து வருது பொதுவாக போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் மற்ற ஆஃபீஸ் போல தான் குறிப்பிட்ட நேரம் வேலை செய்வாங்க அதாவது ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரை இல்லாட்டி பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரை இப்படி இருக்கும் அவங்களோட வேலை நேரம் நாம் நம்மளோட தபால் எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போனோம்னா நாம் நேரம் தவறாமல் போகிறோன்ட்டு அர்த்தம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸோட ஒர்க்கிங் டைமுக்குள்ளே நம்ம போகிறது ஆனால் சில சமயங்களில் நாம் அந்த குறிப்பிட்ட போக முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்ல அஞ்சல் தலை தகவல் இருக்குது அது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை நேரம் வந்து அஞ்சு மணிக்கு முடிஞ்சாலும் இந்த மாதிரி நேரம் தவறி வர்ற தபால்களை வாங்குறதுக்காக கூடுதலாக ஒரு மணி நேரம் இல்லாட்டி ரெண்டு மணி நேரம் வந்து இருப்பாங்க அந்த நேரத்தில் கூட நாம் நம்ம தபால்களை கொண்டு போய் கொடுத்து அஞ்சல் தலையை ஒட்டி அனுப்ப முடியும் ஆனால் இந்த கூடுதலான நேரத்தில் நாம் அனுப்புகிற தபால்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி வேண்டாமா எதுக்கு பெனால்ட்டி கொடுக்கணுன்னு கேட்குறீங்களா நாம் போஸ்ட் ஆஃபீஸில் நேரில் வந்து அனுப்பணுன்ட்டு தபால்களை நாம் அவங்க அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வேலை நேரத்துக்குள்ளே நாம் வந்து அனுப்பணும் அதை விட்டுட்டு அவங்களோட வேலை நேரம் முடிஞ்ச பிறகு வந்து அனுப்பணும்னா அதுக்கு நாம் பெனால்ட்டி கட்டித்தானே ஆகணும் இல்லைங்களா சொல்லுங்க இந்த பெனால்டிக்கு பேர் தான் லேட் ஃபீஸோ நாம் நேரம் தவறி அனுப்புகிற தபால்களுக்கு குறிப்பிட்ட அஞ்சல்களுக்கு மேலே லேட் ஃபீ கட்டினோம்னா தான் நாம் அந்த தபால்களை வந்து நேரில் போய் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்ப முடியும் இதுதான் லேட் ஃபிரீ அஞ்சல் தலை அதாவது லேட் ஃபீ போஸ்டேஜ் ஸ்டாண்ட் நம்ம நினைவு அஞ்சல் தலை கூட்டு அஞ்சல் தலை போல இதுவும் ஒரு வகையான அஞ்சல் தலை இந்த மாதிரியான லேட் ஃபீ அஞ்சல் தலைகள் வந்து எப்போ இருந்து இருக்கு அப்படின்னா அஞ்சல் தலை எப்போ வந்ததோ அதோட இந்த லேட் ஃபீ அஞ்சல் தலையும் வந்துருச்சு என்ன உடனே வரல ஒரு அறுபது வருஷம் கழித்து வந்தது அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்போதாம் வருஷம்தான் முதல் லேட் ஃபீ ஸ்டாம்ப் வந்து வந்துச்சு கொலம்பியாங்கிற தென் அமெரிக்க நாடு தான் இதை முதல்ல வெளியிட்டாங்க நாம் அனுப்புகிற தபாலோட ஒரு குறிப்பிட்ட லேட் ஃபீ அஞ்சல் தலையை வாங்கி நாம் ஒட்டி அனுப்பணும் இந்த லேட் ஃபீ அஞ்சல் தலையை ஒட்டி அனுப்பினோம்னா அந்த குறிப்பிட்ட நாட்களோட தபால்களோட இந்த நம்மளோட தபாலையும் சேர்த்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அதை அனுப்பிடுவாங்க உலகத்தில் பல நாடுகள் லேட் ஃபீ அஞ்சல் தொலை வந்து வெளியிட்ருக்காங்க ஆனால் இந்தியா வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி லேட் ஃபீ அஞ்சல் தொலை வெளியிடவே இல்லை அப்போ எப்படி நேரம் தவறி வந்த தபால்களை கையாண்டாங்க அப்படின்னா லேட் ஃபீக்காக ஒரு சீல் வந்து எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கும் ஸோ நேரம் தவறி வர்ற தபால்களில் வந்து இந்த லேட் ஃபீ பெய்டுங்கிற சீலை வச்சு அனுப்பிச்சிருவாங்க நாம வந்து இதுக்கோசரம் லேட் ஃபீ ஸ்டாம்ப வாங்கி அதை வந்து ஒட்டி அனுப்புறதுங்க அனுப்பணுங்கறதெல்லாம் இல்லை அவங்களே இந்த சீலை வச்சு அனுப்பிச்சிருவாங்க இந்தியாவில ஆயிரத்தி இருந்து இந்த லேட் ஃபீ கலெக்ட் பண்ணி தபால் அனுப்புற முறையும் கூட கைவிட்டுட்டாங்க அதுக்கு பதிலா ஆர் எம் எஸ் அப்படிங்குற ஆரம்பிச்சாங்க அதாவது ரயில்வே மெயில் சர்வீஸ் அந்த ஆரம்பங்கிற சர்வீஸை பத்தின தகவல்களை வந்து நான் உங்களுக்கு நம்ம அஞ்சல் தொலை பயணத்தோட ஒரு நாள்ல வந்து சொல்றேன் ஓகேவா அடுத்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தொலையில் எதை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம்னா கடந்த நவம்பர் இருபத்தாறாம் தேதி திரு மணியன் சார் அவர்கள் நம்ம நற்றினை பூங்காவில் ஒரு புத்தகத்தோட லிங்க் கொடுத்திருந்தார் அந்த புத்தகத்தில் இருக்கிற சில குறிப்பிட்ட தகவல்களையும் மேலும் கடந்த வாரம் நம்ம நட்டினை செய்திகளில் சொன்ன சில தகவல்களையும் சேர்த்து அதோட நம்ம அறிவம் அஞ்சல் தலை பயணத்தை வந்து தொடர்வோம் நன்றி வணக்கம்